السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله وحده والصلاه والسلام على من لا نبي بعده اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعد الله الذين امنوا منكم وعملوا الصالحات ان يستخلفهم في الارض كما استخلف الذين من قبلهم அல்லாவை நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே பெரியார்களே அல்லாவை அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதல் முதலாம் எனக்கு வப்பால் உங்களுக்கும் அசயத்தும் அத்தியத்தும் செய்து கொள்கிறேன் அல்லாபுதாலா முஸ்லிம்களுடைய வெற்றி தோல்வியை அல்லாஹாலா முஸ்லிம்களுடைய கண்ணியத்தின் கண்ணியத்தையும் இழிவையும் அல்லா முஸ்லிம்களுடைய நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அல்லா விரும்பக்கூடிய அடிப்படையான தன்மைகளுடன் இணைத்து வைத்திருக்கிறார் அல்லாவுடைய வீனுடன் அல்லா இதற்குரிய வெற்றியையும் தோல்வியையும் கண்ணியத்தையும் அவர்களுக்குரிய இழிவையும் அவர்களுக்கு வரக்கூடிய அனைத்து நிம்மதியும் சந்தோஷமும் அல்லாவுடைய வீணுடன் அல்லாவுடைய கட்டலையுடன் அல்லா இணைத்து வைத்திருக்கிறார் கனியமான சகோதரர்களே நாங்கள் என்றும் ஆள் பலத்தினால் ஆயுதத்தினால் எங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வம் பணத்தினால் ஆட்சி அதிகாரத்தினால் முஸ்லிம்களுடைய என்றும் முஸ்லிம்கள் கண்ணியத்தை அடைந்தது கிடையாது இந்த உண்மையான நம்பிக்கையை இந்த உண்மையான வரலாறை ஒவ்வொருவரும் தன்னுடைய மனதில் பதை வைப்பதுடன் வாழ்க்கைக்கு தேவையான அல்லா அந்த தன்மைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அமைத்துக் கொள்வதை கொண்டுதான் வெற்றியை நாம் அடைய முடியுமே தவிர எவ்வளவு பேச்சுகள் பேசப்பட்டாலும் எவ்வளவு புத்தகங்கள் எழுதப்பட்டாலும் என்னென்ன வகையில் நாம் செய்ய வேண்டிய அர்ச்சனைகள் செய்தாலும் அல்லா விரும்பக்கூடிய காரியங்கள் நடக்காத வரைக்கும் அல்லா திருப்தி கூடிய அந்த சிப்பாட்டுகள் இந்த தன்மைகளை கொண்டு அல்லா நபிமாறுகளுக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறானோ எந்த தன்மையை கொண்டு அல்லா நபிவார்களை பின்பற்றியவர்களுக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறானோ எந்த தன்மையை கொண்டு அல்லா இறுதி நபி செல்லா அலைவசல்லம் அவர்களையும் அவர்களோடு சேர்ந்திருந்தவர்களுக்கு வெற்றி அல்லா கொடுத்திருக்கிறான் என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிய வேண்டும் அதன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் அதன்படி எங்களுடைய வாழ்க்கையை நாம் அமைப்பதை கொண்டுதான் இந்த உலகத்தில் வரக்கூடிய அனைத்து சோதனைகளுக்கும் நாம் முகம் கொடுக்க முடியும் கண்ணியமானவர்களே சோதனைகள் பல வகையாக முஸ்லிம் உம்மத்தை எல்லா காலத்திலும் வந்தடைந்திருக்கிறது யாருமே இதில் விடுவிலக்கு கிடையாது ஒவ்வொரு வகையான சோதனையை முஸ்லிம் உம்மத் முன்னோக்கியிருக்கிறது நபி சொல்லா செல்லம் அவர்களுக்கு காலத்துக்கு முன்பு வாழ்ந்த நபிவார்களுடைய வரலாறும் ஒரு ஆளில் இதற்காகத்தான் இந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்த எங்களுடைய உள்ளத்தில் ஆறுதலை ஏற்படுத்த எமக்கு வழிகாட்டலை தருவதற்கு அல்லாஹுசாலா இதை செய்திருக்கிறார் நூலை செலாம் அவர்களுக்கு அல்ல எண்ணிக்கையில் அவருடைய பணவு பின்பற்றக்கூடியவர்களை அதிகமானவர்கள் கொடுக்கவில்லை மிகச் சொற்பமானவர்கள் தான் நூலை செலாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் பெரும்பான்மையான மக்கள் பெரும் சமூகம் அவர்களை குறை கண்டது அவர்களை தவறாக பேசியது இதை சூரத்து நூ என்ற சூறாவில் அல்லாஹ் விபரமாக சொல்லிருக்கிறார் கொள்ளாயிர சுற்று வருடங்கள் மக்களுக்கு அழைப்பு கொடுத்தும் மக்கள் அவர்களை நிராகரித்ததையும் அதனால் அவருடைய மகனுக்கும் மனைவிக்கும் வந்த அழிவையும் ஒரு ஆண் தெளிவாக சொல்லியிருக்கிறது அல்லாஹுடைய கட்டளைகளை மாறு செய்து நபுடைய வழிகளை பின்பற்றாமல் தன்னுடைய மனோச்சையின்படி என்னதான் பெரும் பெரும் கோபுரங்கள் கட்டினாலும் அதை வெற்றிக்குரிய காரணங்களாக அமைய மாட்டாது என்பதை ஒரு மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது ஆழ்வலம் அல்ல நியூக்ளியர் அல்ல பணம் பதவி அல்ல ஆட்சி அதிகாரம் மனிதனை நிம்மதியாக கண்ணியமாக வாழ செய்வதை அல்லா விரும்பக்கூடிய அல்லா பொரிந்திருக்கக்கூடிய அல்லாஹ் திருப்தி அடையக்கூடிய அந்த தன்மைகள் வருவதை கொண்டுதான் அந்த திபாத்துகளை மனிதர்கள் அடைந்து கொள்வதை கொண்டுதான் அல்லாஹ் சுஹால போசாலா அந்த நிம்மதியை சந்தோஷத்தை கொடுக்க முடியும் என்பதை புரான் மிக தெளிவாக நமக்கு முன்வைத்திருக்கிறது அல்லா இறக்கி வைத்த வேதம் இறுதி வேதம் அல்லா தந்த இறுதி கலாம் அல்லா தந்த இறுதி புரான் அல்லாஹ்ஹானா அதில் உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து எழுநூறு கோடி மக்களுக்கும் இதை ஒரு தூதாக அல்லாஹ் தந்திருக்கிறார் ஆட்சி அதிகாரம் பணம் பதவி அல்ல ஆய்வு பலம் அல்ல உங்களுடைய எண்ணிக்கையில் நீங்க கூடுதலாக மெஜோரிட்டியாக இருக்கிறது அல்ல வெற்றி தோல்வியுடைய அடிப்படை எந்த உலகத்தில் வாழ்ந்தால் முஸ்லிம்களே இந்த அடிப்படையை புரிந்து வாழுங்கள் நீங்கள் மைனாரிட்டியாக இருக்கலாம் மெஜாரிட்டியாக இருக்கலாம் நீங்கள் நூற்றுக்கு நூறு முஸ்லிம்கள் வாழக்கூடிய நாடாக இருக்கலாம் நீங்கள் அஞ்சு வீதம் ஆறு வீதம் நீங்கள் எட்டு வீதம் பத்து வீதம் வாழக்கூடிய முஸ்லிம் நாடுகளாக அல்லாத அந்நிய நாடுகளாக இருக்கலாம் உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்களுக்கும் ஆண் கொடுக்கும் மிக தெளிவான ஒரு கருத்தும் மிக தெளிவான ஒரு அடிப்படையும் அல்லாவினால் ஏற்படுத்திய ஒலன் சரிதலுக்கு நிசினா அல்லாவுடைய இந்த வழிமுறையில் எந்த ஒரு மாற்றத்தையும் வரலாறு காண முடியாது அல்லா இதே அடிப்படையில் தான் தீர்ப்பை கொடுத்திருக்கிறான் அதைதான் நூகலை சலாம் அவர்களும் சந்தித்தார்கள் மூசலை சந்தித்தார்கள் இப்ராஹிமலை சலாமும் சந்தித்தார்கள் சந்தித்தார்கள் ஈசாலை சந்தித்தார்கள் முகமது சுல் அல்லாஹ் அலை அவர்களும் சந்தித்தார்கள் இதை அடிப்படைதான் உமர் ரஜிலான் அவர்கள் இஸ்மான் ரேலான் அவர்கள் இதுதான் ஹசரத் அலி ரேலான் அவர்கள் இதைதான் உமர் அப்துல் அசீர் ரஹமுல்லா அவர்கள் இதுதான் அயூபி ரஹமூல்லா அவர்கள் உலகத்தில் ஆட்சி செய்த ஆட்சி செய்யாத அனைவர்களுக்கும் அல்லாஹுடைய தூது இதுதான் அல்லாஹ் விரும்பக்கூடிய அந்த நிலவையை நீங்க ஏற்படுத்திக் கொண்டால் உங்களுக்கு அச்சமயம் இருக்கதா உங்களுக்கு யாராலும் அச்சுறுத்தல் இருக்குதா உங்களுக்கு ஏதும் ஆபத்து இருக்குதா உங்களுக்கு ஏதும் அநியாயம் நடக்குதா உங்களுக்கு அட்டகாசம் செய்யக்கூடியவர்கள் உலகத்தில் ஏற்பட்டு இருக்கிறார்களா நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் கவனிங்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை கவனிங்கள் என்பதுதான் பிரான் நமக்கு தரும் நிலைமையாக இருக்கிறது நீங்க மாறு செய்ய நீங்க வாக்குமாற நீங்க அல்லாவுடைய கட்டளைகளை உதாசீனம் செய்ய நீங்க அல்லாவுக்கு மாறு செய்து நடக்க அல்லா தடுத்தவைகளை நீங்கள் உலகத்தில் நடத்தும் பொழுது அல்லா ஒரு போதும் நிம்மதியை அல்லா ஒரு போதும் கண்ணியத்தை அல்லா ஒரு விரும்பக்கூடிய அந்த நிலைமையை ஏற்படுத்த மாட்டான் முஸ்லிம்கள் இதை புரிந்திருக்கிறார்கள் வரலாறு நடிகளும் இந்த அடிப்படை பேசப்பட்டு மட்டுமல்ல இது உண்மையாக வரலாறில் காணப்பட்டிருக்கிறது கண்ணியமானவர்களே முஸ்லிம்கள் யார் என்பதை அடையாளம் காணுமாறு முற்காலத்தில் வாழ்ந்த சில சில ஆட்சியாளர்கள் அவர்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் முஸ்லிம்களுடைய வெற்றி தோல்வியுடைய முஸ்லிம்களுடைய கண்ணியம் இழிவுடைய அடிப்படை என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்திருக்கிறார்கள் அந்த ஆராய்வின் முடிவு அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலங்களில் முஸ்லிம்கள் சிறுபான்மையாக இருந்து முஸ்லிம்கள் எந்த ஆயுதமும் இல்லாமல் முஸ்லிம்களிடத்தில் எந்த ஆல்வலம் இல்லாமல் முஸ்லிம்களிடத்தில் பொருளாதாரம் இல்லாமல் முஸ்லிம்களிடத்தில் துனியாவுடைய அஸ்வாவுகள் மிக குறைவாக இருக்கும் காலத்தில் முஸ்லிம்கள் ஏன் வெற்றி பெற்றார்கள் முஸ்லிம்கள் ஏன் கண்ணியத்தை அடைந்தார்கள் முஸ்லிம்கள் ஏன் நிம்மதியாக வாழ்ந்தார்கள் என்ற அந்த வரலாறை நாம் அடிக்கக்கூடிய நேரத்தில் அதை மிக தெளிவாக எடுத்து காண்பிக்கிறது அவர்கள் வழிபடக்கூடிய சமுதாயமாக இருந்தார்கள் அவர்களிடத்தில் வழிபடுதல் மிகவும் சிறப்பாக இருந்தது அவர்கள் வழிபடுவார்கள் மிக சிறப்பாக வழிபடுவார்கள் அல்லாவுக்கு வழிபடுவார்கள் ரசூலுக்கு வழிபடுவார்கள் அவருடைய அமீருக்கு வழிபடுவார்கள் அல்லாவுக்கு வழிபடுவார்கள் அத்தேல்ல உளில் அம்றிவின் அல்லாவுக்கும் அவர்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர்களுக்கு வழிபடுவார்கள் அப்பொழுதுதான் அவர்கள் வெற்றியை கண்ணியத்தை சந்தோஷத்தை நிம்மதியை அடைய முடியும் அல்லாஹ் கண்ணுக்கு தெரியாத நமையவர்களை நாங்கள் காணாத அவர்கள் இருவருக்கும் வழிபடுவதற்கு ஒரு அடிப்படையாக அல்லாஹ் வைத்திருப்பது அந்த கண்ணுக்கு தெரியக்கூடிய உங்களுக்கு பொறுப்பான உங்களுடைய நிர்வாகத்தை செய்யக்கூடிய நீங்கள் யாருக்கு கீழ் இருக்கிறீர்களோ அவருக்கு வழிபட்டு நடந்தால்தான் அவர் அல்லா ரசூனுக்கு மாற்றம் செய்ய சொல்லாத வரைக்கும் இறைவனுக்கு மாறு செய்யும் விடயத்தில் அடியானுக்கு வழிபட முடியாது ஒரு கூட்டத்தாரை சாபாக்களில் ஒரு அமீர் நெருப்பில் குதிக்குமாறு சொன்னார் அந்த சாபாக்கள் நெருப்பு குதிக்கிற விஷயத்தில் உங்களுக்கு நாங்கள் வழிபட மாட்டோம் என்று சொன்னார்கள் உங்களுக்கு நாங்கள் வழிபட மாட்டோம் சொன்னார்கள் நெருப்புல குதிக்க சொன்னா நிச்சயமாக நாங்கள் வழிபட மாட்டோம் இது அல்லாத அல்லாத சூழினால் அங்கீகரிக்கப்பட்ட ஷரியத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு காரியத்துக்கு அமீராக இருக்கக்கூடிய ஒருவர் கட்டளை புரப்பிக்கும் பொழுது அந்த கட்டளைக்கு வழிபடுவதுதான் உண்மையான யதார்த்தம் என்பதை சகாபாக்கள் புரிந்திருந்தார்கள் மாற்று கருத்துகள் இருந்த போதிலும் அமுபுக்க ரவியலான அவர்களுக்கு மாற்றமாக ஒவ்வொரு ரவியலான ஒரு நாளும் செயல்படவில்லை மாற்று கருத்து இருந்த உஸ்மான் ரஜான் அவர்களுடைய கருத்து மாற்றமாக இருந்த போதிலும் உமரது கலீஃபாவாக இருக்கும் பொழுதே அவர்களுக்கு மாற்றமாக செயல்படவில்லை அலிரதெல்லான் அவர்கள் ஹசரத் உஸ்மானுடன் மாற்று கருத்து இருந்த போதிலும் அவர்கள் ஒரு நாளும் ஹசரத் உஸ்மானுடைய தலைமத்துவத்தில் அவர்களுக்கு மாறு செய்யவில்லை அலிரது எல்லான் அவர்களுடைய விஷயத்தில் பல சகாபாக்களுக்கு முரண்பாடுகள் இருந்த போதிலும் ஏவல் விளக்கல்களுக்கு அல்லாஹுடைய கட்டளைகளை முன்வைக்கும் அதுக்கு மாற்றமாக செயல்படவில்லை என்பதுதான் வரலாறு நமக்கு மிக தெளிவாக எடுத்து காண்பிக்கிறது கன்யமான இஸ்லாமிய நாடு வரக்கூடிய நேரத்தில் அந்த தலைநிறுத்தம் வரக்கூடிய நேரத்தில் அமீராக பொறுப்பாக ஒரு ஊருக்கு நியமித்தார்கள் இவரை நான் மக்களுக்கு நியமிக்கிறேன் இவரை நான் யமனுக்கு நியமிக்கிறேன் இவரை நான் இங்கு ஒரு ஊரையும் குறிப்பிட்டு நவியவர்கள் நியமித்தார்கள் இவரை நான் தளபதியாக அனுப்புகிறேன் இவரை இந்த படைக்கு தளபதியாக அனுப்புகிறேன் இவரை இதுக்கு தலைவராக அனுப்புகிறேன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அவருக்கு வழிபட்டு பழகக்கூடிய தாபாக்களுடைய வரலாறை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது நவியவர்களுடைய இறுதி அந்த மவுக்குடைய நேரத்திலும் அல்லாஹளை செல்லும் அவர்கள் தனக்கு பின்னால வரக்கூடிய ஒரு வழிகாட்டலை செய்துவிட்டு போகிறார்கள் பள்ளிக்கு இமாமாக இருக்கக்கூடியவர் மத்தியில் தொழுவிக்கக்கூடிய நேரத்தில் அந்த டிரஸ்டியும் அந்த இமாமுக்கு தான் வழிபட வேண்டும் நான் ட்ரஸ்டியாக இருக்கிறேன் அதனால நான் இஷ்டப்படி தொழுவேன் என்று சொன்னால் நிச்சயமாக அவருடைய தொலுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அவர் இமாமுக்கு பின்பற்ற வேண்டும் இமாமுக்கு முந்தி போனால் அதுக்கு நவியவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள் இமாமுக்கு முந்தி போகக்கூடியவர்கள் யாரும் ஜமாத் நடத்தும் பொழுது அந்த இமாமுக்கு முந்தி போகிறாரோ அவருடைய தலை அது கழுதை தலையாக மாறட்டும் என்று எச்சரிக்கை புத்தி அப்படி மாறிவிடும் இல்லை என்றால் வரலாறில் அப்படி சோதித்து பார்க்க முற்பட்டவர்களுடைய தலையும் அப்படி மாறியிருக்கிறது என்பதை வரலாறில் இது கண்டிருக்கிறார்கள் அதனால் வலிப்படுதல் என்பதை மிக முக்கியமானது நாட்டை பொறுத்த வகையில் ஒவ்வொரு நிர்வாகம் ஒவ்வொரு வழிகாட்டல் இமாம் தொலுவிக்கும் பொழுது அவருக்கு வழிபடுவார்கள் இமாம் மார்க்க விஷயத்தை சொல்லும் பொழுது அதுக்கு வழிபடுவார்கள் இமாமும் மற்றவருடைய நிர்வாகிகளும் கொண்டு எடுக்கக்கூடிய முடிவுக்கு இமாமும் வழிபடுவார் அந்த இடத்தில் அந்த நிர்வாகத்துக்கு பொறுப்பானவர்தான் அதுக்கு பொறுப்பாக இருப்பார் இதுக்கு ஒரு பொறுப்போ அதுக்கு ஒரு பொறுப்போ வேறொரு காரியத்துக்கு ஒரு பொறுப்பு என்பதை மார்க்கம் அங்கீகரித்தது ஒரு மதரசா அந்த மதரசாக்கே ஒரு முதல் ஒரு பிரின்சிபல் இருப்பார் அந்த மதரசாக்கு ஒரு நிர்வாகம் நடத்தக்கூடிய ஒருவர்கள் இருப்பார்கள் கனிமான்வர்களே அவருடைய பகுதி வேறு இவருடைய பகுதி வேறு வழிபட்டு இவர்கள் நடக்க வேண்டும் இதுக்கு வழிபட்டு அவர்கள் நடக்க வேண்டும் ஒரு பிரின்சிபல் வழிபடுவது அதை அங்கீகரிக்கப்பட்ட அனுமதிக்கப்பட்ட அல்லாஹ் விரும்பக்கூடிய விஷயங்களில் அல்லாஹ் அச்சோ வாசல் அமைக்கும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய உங்களுக்கு தலைமைத்துவத்தை வழிகாட்டக்கூடிய பல வகையான வழிபாடுகள் இருக்கும் பல வகையான தலைமைத்துவம் இருக்கும் ஒரு நிர்வாகம் ஒரு மேனேஜ்மெண்ட் ஒரு பிசினஸ் அந்த பிசினஸுக்கு ஒரு ஒரு முதலாளி இருப்பார் அது ஒரு கம்பெனி அதுக்கு ஒரு சிஓ இருப்பார் அது ஒரு வேறொரு நிறுவனம் அதுக்கு ஒரு மேனேஜர் இருப்பார் அந்தந்த பொறுப்பாளிகளுக்கே அவர்கள் வழிப்பட்டுதான் ஆக வேண்டும் அப்பொழுதுதான் அந்த நிர்வாகம் ஒன்று நடக்கும் அப்பொழுது இருக்கும் ஒவ்வொருவரும் தன்னுடையப்படி முடிவுகளை எடுத்து செயல்படக்கூடாது அங்குதான் பசாதும் குழப்பமும் ஏற்படுகிறது அந்த மாறு செய்யாத வரைக்கும் அந்த விஷயத்தில் வழிபட வேண்டும் என்பதை ஆண் நமக்கு தரும் ஒரு அடிப்படையாக இருக்கிறது கண்ணியமானவர்களே இந்த அடிப்படையில் உளமாக்களுடைய வழிகாட்டல் உலமாக்கல் எடுக்கும் தீர்மானங்களுக்கு அதை ஏக எடுக்கும் தீர்மானங்களுக்கு நாடு வழிபடுவது மார்க்க விஷயங்களில் உலமாக்களுடைய அந்த வழிகாட்டல் அதுக்கு வழிபட்டு நடப்பதை ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கும் அறிவில கூடியவராக இருக்கலாம் அவர் அறிவுல குறைந்தவராக இருக்கலாம் அவர் நிர்வாக திறமையுள்ளவராக இருக்கலாம் எங்கே ஒன்றிருக்கிறது நாட்டுக்கு முழுதாக எடுக்கப்படக்கூடிய தீர்மானம் ஒன்று ஒரு ஊருக்கு எடுக்கப்படக்கூடிய தீர்மானம் ஒன்று கொண்டு வித்தியாசப்படுகிறது கண்ணியமானவர்களை அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்தில் அல்லாவுடைய கட்டளைகள் உலகத்தில் நிறைவேற்றப்படும் பொழுது அல்லா விரும்பக்கூடியது அங்குதான் வெற்றி வருகிறது அல்லாஹ் அலைவசல்ல அவர்களுக்கு சக்கராத்து நேரத்தில் ஒரு ஜமாத் தொண்ட ஒரு படை அனுப்ப வேண்டும் என்ற ஒரு பைராக்கியம் ஒரு முடிவு நம்ம மனதில் எடுத்தார்கள் அந்த முடிவை எடுத்து அந்த ஜமாத்தை நபியவர்கள் தயாரித்தார்கள் அபுபக்கான உமர் உஸ்மான் அலி சலா சாத் சாயத் அப்து ரஹ்மான் அபுவை இந்த பெரிய பெரியாக்கள் இருக்கும் பொழுது ஒரு வாலிபர் என்பவரை நபியவர்கள் தலைவராக நியமித்தார்கள் அவருக்கு வழிபட்டு பழக வேண்டும் என்பதை நபியவர்கள் இங்கு உறுதிப்படுத்துகிறார்கள் ஒரு சிலர் மனிதர்கள் அதுல முனாஃபிக்க முக்கிய இடத்தை வகிக்கிறார்கள் மதீனாவில் மத்தியில் சூழ்ந்திருந்த நயவஞ்சர்கள் சேலவாதிகள் தன்னுடைய மனுவை நடக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் அப்படிப்பட்டவர்கள் என்ன சொன்னார்கள் பாருங்க இந்த ஒரு அடுமையின் மகன ஒரு சாதாரண மனிதன எங்களுக்கு அமீராக நியமித்திருக்கிறாங்களே இதுக்கு நாங்க இவருடைய பின்னுக்கு போக இது அல்லா ஏன் இப்படி ஏற்படுத்தினான் என்றால் காலா கால உலகத்தில் வரக்கூடிய சோதனைகள் ஒன்று இதுதான் எங்கட புத்தியால எங்களோட பகுத்தறிவால எங்கள சிந்தனையால எங்களுடைய ஆராய்ச்சியால வித்தியாசப்படக்கூடிய நேரத்தில் அங்குதான் சித்தனா அங்குதான் குழப்பம் அங்குதான் வழிப்படுதல் இல்லாத நிலைமை ஏற்பட்ட இயற்க கொள்கை ரீதியாக மக்கள் இப்படி மாறப்பட்டு போகக்கூடிய நேரத்தில் அங்கு அல்லாஹுடைய சோதனை இந்த உம்மத்துக்கு வர ஆரம்பித்து விடுகிறது துன்மை உரிடைய அந்த மலையில் நீங்கள் இந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று மாற்றம் செய்தவர்களே நீங்க ரெண்டு கூட்டமாக பிரிந்து விட்டீர்கள் என்று குரான் தகாபாக்களை பார்த்து சொல்லி அவர்களை மன்னித்து விட்டதாகவும் குரான் அறிவிக்கிறது நீங்கள் ஒரு தவறை செய்தீர்கள் அமீர் இந்த இடத்தில் இருக்க வேண்டும் இந்த இடத்தில் தான் உங்களுக்கு பாதுகாப்பு முக்கியம் என்று வழிகாட்டியும் நீங்கள் மாறு செய்த காரணத்தினால் உங்களுக்கு இந்த நிலைமை வந்ததுக்கும் பலம் அறுபது உதுகிறேன் ஒன்று இருக்குது அமீர் வழிபடாமல் நடக்கிறது ஒரு தீர்மானம் எடுக்கப்படுகிறது அந்த தீர்மானத்தில் அமீர் மற்றோட செய்கிறார் அமீராக இருக்கலாம் அது நாட்டுடைய அமீராக இருக்கலாம் அது மக்களுடைய அமீராக இருக்கலாம் தொழிலுடைய அமீராக இருக்கலாம் அதை ஒரு கிராமத்துக்குள்ள அமீராக இருக்கலாம் வகையாக இருக்கும் அது ஒரு ஸ்கூலுக்கு ஒரு யூனிவர்சிட்டிக்கு அது ஒரு மதரசாக்கை அது ஒரு மக்களுக்கு எடுக்கப்படக்கூடிய தீர்மானமாக இருக்கலாம் அங்கே வழிபடாமல் மாறு செய்யும் பொது அல்லாஹுடைய சோதனையும் ஆபத்தும் அங்கு வந்துதான் தீரும் யாராலும் அதை தடுக்க முடியாது மாறு செய்யும் பொழுது சோதனை வரும் அந்த வழிபடும் தன்மையை உளமாக்கலும் புத்திஜீவிகளும் படித்தவர்களும் முக்கியத்தும் ஏற்படுத்திதான் ஆக வேண்டும் இந்த வயதில் குறைந்தவரு அறிவுல குறைந்தவரு இவர் என்ன விட அந்தத்தில் குறைந்தவரு குடும்பத்தில் குறைந்தவர் கண்பார் அவர் நியமிக்கப்பட்டிருக்கும் இமாம் அந்த இமாமுக்கு மாற்றம் செய்ய உங்களுக்கு முடியாது அதுக்கு மாற்றம் செய்தால் வரக்கூடிய விபரீதத்தை அதனால் வரக்கூடிய சோதனையை அதனால் வரக்கூடிய கஷ்டங்களை ஒவ்வொருவரும் அனுபவித்துதான் ஆக வேண்டும் கண்ணிமாரவர்களே அந்த அடிப்படையில் உகதுடைய மலையில் நிறுத்தினார்கள் இது ஒரு வகையானது இன்னொன்று இந்த உபத்துக்கு வரக்கூடிய சோதனை நீங்க எண்ணிக்கையில கூடுதலாக இருக்கலாம் எண்ணிக்கையில கூடுதலாக இருக்கலாம் ஆனால் அல்லாஹ் விரும்பாத உண்டை விரும்பாத உண்டை அல்லாவுடைய தூதர் ரசூசல்ல விரும்பாத உண்டை உங்களோட மனதில் நீங்க பதிய வைத்து அது கொள்கையாக அது வணக்கமாக அது வழிபாடாக எதுவாக இருந்தாலும் மா செய்யக்கூடிய நேரத்திலையும் அல்லாஹுடைய அடி வரும் என்பதை சொல்கிறது யுத்தத்தில் பன்னெண்டாயிரம் சகாபாக்கள் இருந்து நாம் இன்று பதில் இருந்தோம் இன்றைக்கு பன்னெண்டாயிரம் இருக்கிறோம் என்ற அந்த எண்ணிக்கையில் கூட இருக்கிறோம் என்ற எண்ணம் வந்த காரணத்தினால் பன்னெண்டாயிரம் சகாபாக்களில் மூணு அல்லது பேர் நிற்க அந்த பதினோரா சொச்ச சகாதாக்களும் ஓடினார்கள் ஆள் சொல்கிறது லக்கணத்திற்கும் கட்டுரத்துக்கும் அல்லா உங்களை பல சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார் பல இஷ்டங்களில் பல கட்டங்களில் ஆனால் இந்த ஆஜபக்கும் கட்டுரத்துக்கும் உங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறோம் என்ற எண்ணம் நாங்கள் இப்படி இருக்கிறோம் என்ற எண்ணம் உங்களை மமதையில் ஆக்கிவிட்டது அதனால் அல்லா உங்களை விருண்டோடு வைத்தால் நீங்கள் ஓடினீர்கள் பூமி உங்களை நெருக்கிவிட்டது அந்த பூமிக்கு அளவாக இருந்தும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாத நிலைமை ஆக்கிவிட்டது என்பதை அல்லா தலா நமக்கு சொல்லிக் காட்டுகிறார் மதுரில் அல்லா முன்னூத்தி வைத்து உதவி செய்த அல்லா பன்னெண்டாயிரத்தை வைத்து தாராளமாக உதவி செய்திருக்க முடியும் ஆனால் சோதனையாக மாறியதை எண்ணங்களில் வரக்கூடிய நம்பிக்கையின் வித்தியாசம் அதனால் ஒரு முஸ்லீம் சமூகம் அல்லா விரும்பக்கூடிய தன்மைகளை தன்னுள் அமைத்துக் கொண்டு அல்லா விரும்பக்கூடிய அந்த சட்டங்களை அந்த வாழ்க்கையில் எடுத்து நடக்க கொள்ளதான் அல்லா வெற்றியை தருவான் அல்லா நிம்மதியான நிலைமையை கொண்டு வருவான் பொருத்தமான நிர்வாகத்தை கொண்டு வருவான் பொருத்தமான ஆட்சியை தருவான் அல்லா அது அல்லாதே என்னதான் சட்டம் போட்டாலும் அல்லாக்கு செய்து கொண்டு குரல் பேசிக்கொண்டு தீபம் பேசிக்கொண்டு பராமார சேலை செஞ்சு கொண்டு கொள்கையில் அலட்சியம் காட்டிக்கொண்டு ஒரு நாளைக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு பத்து வருஷத்துக்கு நீங்க குழுத்துக்கு மேல குழு தோதினாலும் அல்லாட உதவி அங்கு வந்து சேர மாட்டாங்க அல்லாட உதவி எதை கொண்டு வரும் அல்லாட உதவி வழிபடுவதை கொண்டு வரும் அல்லாவுடைய உதவி உள்ள கொண்டு வரும் அல்லாவுடைய உதவி அல்லாக்கு மாறு செய்யாததை கொண்டு வரும் அல்லாவுடைய உதவி பெரும் பாவத்திலிருந்து சௌகா செய்வதை கொண்டு வரும் கண்ணியமானவர்களே அப்படிப்பட்ட ஒரு சமூகம் உருவாக வேண்டும் அப்பொழுதுதான் அல்லாஹ் வாக்களிக்கிறான் இதை நான் சொல்லவில்லை இருபத்தி நாலாவது அதுல ஐம்பத்தி அஞ்சாவது திருவச்சனம் அல்லா சாராயப்படி செல்கிறான் மீது நம்பிக்கை ஆகத்தின் மீது நம்பிக்கை சொர்க்கத்தின் மீது நம்பிக்கை மணக்குமார்கள் கிராமத்து நம்பிக்கை முன்னே நவிமார்களுடைய வாழ்க்கையின் மீது நம்பிக்கை யாருக்கு இருக்குமோ அவர்களே அவர்களுக்கு உங்களில் யார் நல்லமல் செய்கிறார்களோ சொல்லுக உரிய நேரத்தில் கதாநூன் மூவ்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் ஆயுதத்தினால் அல்ல ஆள்வலத்தினால் அல்ல ஆட்சியினால் அல்ல நியூக்ளியரால் அல்ல வெப்பனால் அல்ல அதனால் அல்ல வெற்றி ஆள் பலத்தினால் வெற்றி ஆயுதம் வெற்றி உலகத்துடைய சக்தி வெற்றி அல்லா விரும்பக்கூடிய ஈவானும் அவளும் அல்லா விரும்பக்கூடிய அவள்கள் இல்லாமல் பாவத்தை சென்று கொண்டு அநியாயத்தை சென்று கொண்டு அறாவ தொழிலை செஞ்சு கொண்டு குடும்ப வாழ்க்கையில ஆறாவது செஞ்சு கொண்டு மற்றவர்களை அடக்கி நடத்தி கொண்டு புறம்பேசி போல் மூட்டி தவறான காரியங்களில் ஈடுபட்டு வெப்சைட்டுகள்ல இன்டர்நெட்டுகள்ல ஈடுபட்டு தவறான விஷயங்களை எழுதி ஒரு நாள் ஒரு சமூகம் வெற்றி பெற மாட்டாது கண்ணியத்தை அடைய மாட்டாது நிம்மதியை அடைய மாட்டாது அப்படி குழு தோதியாலும் அந்த குழு தள்ளாக்கிட்டு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது கேட்கூடியவர்கள் யார் அல்ல பாக்குகிறார் அவர்கள் யார் கையெண்ட கூடியவர்கள் யார் சாபாக்களால் இருந்து அவர்களை பார்த்தார் அவர்களை மன்னிச்சால் அல்ல சொல்லி காட்டுகிறான் மின்கும்மையுரிதல் துன்யா மின்கும்மரியுற உங்களை ரெண்டு கூட்டமாக பிரிஞ்சுங்க நீங்க சகாபாக்கள் நதியோட இருந்தீங்க ீங்க அதே நேரம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படி ஒண்ணுமே செய்யல மாறு செய்யல அமீருக்கு வழிபட்டீங்க அண்ணாக்கு மாறு செய்வீங்க என்னது நாங்கள் இன்றைக்கு பன்னெண்டாயிரம் இருக்கிறோம் எங்களுக்கு ஆழ்வலம் இருக்குது அதனால வெற்றி பெற்றுட்டோம் எங்களுக்கு இந்த நாலாயிரத்தை அப்படி சும்மா தூக்கி வைத்து என்று நினைச்சீங்க ஆஜவத்தும் கசரத்துக்கும் பலம் சோதனையும் செய்யா அந்த பன்னெண்டாயிரம் உங்களுக்கு எந்த உதவியும் செய்யவில்லை செய்ய முடியாது தாக்கத்தலைக்கு எல்லாரும் உத் திரி பூமி விசாலமாக இருந்தும் விட்டுட்டு ஓடுவீங்க யாரை விட்டுட்டு விட்டு ஓடினீங்க ஓடினவர்கள் யார் அடைஞ்சீங்க கண்ணிவானோர்களே இன்றைய உலகம் இன்றைய உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் உலகத்தில் எந்த பகுதியில் வாழ்ந்தாலும் பெரும்பான்மை முஸ்லிம்களாக சிறுபான்மை முஸ்லிம்களாக அல்லா சொல்லும் இந்த விஷயத்தை அல்லாசு இருபத்தி நாலாவது சூறாவில் ஐம்பத்தஞ்சாவது அல்லாசுக்கும் செய்கிறார்களோ கமத் முன்னோர்களுக்கு அல்ல அந்த ஆதிக்கத்தை அவர்களுக்கு சக்தியை அவர்களுக்கு ஆட்சியை அல்லா பனுறான்சன் அல்லா வெற்றி வைக்கல அல்லா அவனை அளித்தான் வைஷ்ணாவுக்கு முன்பாக நாட்டும் அதற்கு நான் அவர் அவ்வளவு அம்சம் தந்துரும் நீங்க பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் அளித்தோம் உங்களோட சக்தி அல்ல உங்களோட பணம் அல்ல உங்களோட ஆயுதம் அல்ல உங்களுக்கு அல்லாவோட இருந்த நெருக்கம் உங்களுக்கு அல்லாவோட இருந்த தொடர்பு உங்களுக்கு அல்லாவோட இருந்த பயம் நீங்க வழிபட்டீங்க நபிக்கு நபி சொன்னார் போங்க போடுங்க நடங்க தண்ணீர்ல நடங்க தண்ணீர்ல நடக்கிறது நபியே எப்படி போவேன் நபி சொல்றா கண்ணை மூடுங்க சுத்திய மூடுங்க அல்லா ரசூலுக்கு வழிபடுங்க கண்ணிமாளவர்களே அங்குதான் அவர்கள் வெற்றியை கண்டார்கள் இதுதான் உலகத்துடைய வரலாறு இந்த அடிப்படையில் தான் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் பத்திரியில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் அவர்களுடைய அடிப்படையில் துரான் இதுதான் சொல்கிறது எங்களுக்கு ஆட்சி இல்லை நாங்கள் முஸ்லிம்கள் சிறுப்பான்மை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஈமானுடன் நல்லவனுடன் நாங்கள் வாழ்ந்தால் மாறு செய்யாம வாக்குமாறாம அநியாயம் செய்யாம ஹ தொழில ஈடுபடாம பெரும் பாவங்களில் ஈடுபடாம தூது விளையாடிக் கொண்டு குழு தோதினா ஹராத்த செய்து கொண்டு துவா செய்தா ஹராவான கொண்டு அல்லா கிட்ட மத்தவர்களுக்கு அங்கு வருவோம் அல்லாவுடைய சோதனை எங்களுக்கு தான் வரும் கண்ணியமானவர்களே அதனால் ஒவ்வொரு கடமையையும் அதன் பிரகாரம் அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்துல நாம் செய்யக்கூடிய நேரத்துலதான் அல்லாவுடைய உதவியை அல்லாவுடைய கண்ணியத்தை அல்லாவுடைய நிம்மதியை அடைய முடியும் அல்லா அல்லா சுபால சொல்கிறார் தீரகம் இருப்பதாகவும் அவர்கள் விரும்பிய மார்க்கத்தை அவர்கள் அதன்படி செயல்படுத்த விரும்பக்கூடிய மார்க்கத்தை செயல்படுத்தக்கூடிய நிலைமையை அல்லாஹ் உண்டாக்கி தருவார் பாது பயத்தை நீக்கி அல்லாஹ் அமைதியை கொண்டு வருவார் நல்ல ஆட்சி கிடைக்கும் நல்ல ஆட்சி வரும் இஸ்லாமிய வாழ்க்கை வாழ கிடைக்கும் பயம் எடுப்பட்டு நிம்மதி வரும் எதை கொண்டு இமானையும் நல்ல மலையும் கொண்டு ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையில அண்ணா விரும்பக்கூடிய அந்த அமல்களை செய்ய வேண்டும் என்ற நான் நிறைவேற்றுகிறேன் என்ற காத்தை நான் தொடுக்குகிறேன் என்ற நோமை நான் நிறைவேற்றுகிறேன் செய்கிறேன் அல்லா விதியாகிய கடமைகளை நான் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேன் அல்லாவுக்கு மாறு செய்யாமல் சௌபா குடியில் இருந்து சௌபா சூதிலிருந்து சௌபா அநியாரத்திலிருந்து சௌபா அட்டகாச பற்றி விமர்சனம் செய்வதை கோல் மூட்டுவது தவறாக பசாதுகளை உண்டு பண்ணுவதை பழக்கங்களை ஏற்படுத்துவது வீண் வசந்திகளை பரப்புவதை தவறான கருத்துக்களை பரப்புவதை இட்டு கட்டுவதை அபதூரம் பேசுவதை இவைகளில் இருந்து சௌபா பெரும் பாவத்தில் இருந்து செய்யக்கூடிய நிறம் அந்த சமூகத்துக்கு அல்லாவுடைய அருள் வரும் அந்த சமூகத்துக்கு வெற்றி கிடைக்கும் அந்த சமூகத்துக்கு பாதுகாப்பு அந்த சமூகத்தை அல்லா கண்ணியமான சமூகமாக உயர்ந்த சமூகமாகும் பதர்வாசிகளுக்கு முன்னூற்றி பதிமூணுல அல்லா வெற்றியை கொடுத்தது போல அல்லா எட்டு வீதம் பத்து வீத மக்கள் நிம்மதியாக பொருத்தம் அல்லா விரும்பக்கூடிய வெற்றி பெற்று விட்டார்கள் அல்லா தலா இருபத்தி மூணாவது சூரத்தில் வெற்றி பெற்று விட்டார்கள் அது என்ன சொல்ற ஆயுதம் இருக்குது ஆழ்மலம் இருக்குது அவர்கள் அவர்கள் உள்ளட்சம் உள்ளவர்களாக பயபக்தி உள்ளவர்களாக அவர்கள் சோம்பறிகளாக நிற்க மாட்டார்கள் கூவுள் இல்லாத கால செய்யும் உள்ளத்துடன் பயத்துடன் சொல்லுவார்கள் பள்ள வீரகம் மினல் நகுதும் அவர்கள் வீண் விளையாட்டு கூத்து கும்மாலம் தவறான காரியம் கட்டுரை எழுது விமர்சனங்களை ஏற்படுத்துறதை பிளவு வரக்கூடிய வார்த்தைகளை பேசுறது யார் இந்த மீடியா உள்ளவர்கள் இந்த சோசியல் மீடியால உள்ளவர்கள் இந்த இந்த சம்பவத்தை அவர்கள் படிப்படியாக எடுத்துக் ஒரு தாவை பிளவுக்குரிய வார்த்தையை பேசினார் மின்கும் அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள் உங்களில் எங்களுக்கு அவரால் அப்படி ஒரு தவறு நடந்து விட்டதை அவர் அதிலிருந்து வீண்டு கொண்டார் சாவாக்களுடைய விஷயத்துல மிச்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மனிதர் என்ற அடிப்படையில் சில சில தவறுகள் அவரால் நடந்தது ஜிலா ஏற்பட்டது அவதோடு பேசினார்கள் நமக்கு படிப்பினைக்காக உங்கள் அமீர் எங்கள் ஒரு அமீர் அன்சாரிகளே நீங்க என்று குழப்பம் ஏற்பட்டது அதனால் அல்லா கொடுத்த சோதனை என்ன தெரியுமா ஒரு தின் வந்தை அவர்களை கொண்டு சென்று அவருடைய நேரடியாக போய் பாய்ந்தது என்ற அந்த சட்டத்தை மதீனா கேட்டார் சொன்னாக்களை தவறாக பயன்படுத்தாதீர்கள் உங்களுக்கு எழுதெல்லாம் உங்களுக்கு பேசலாம் என்பதற்காக தவறானவைகளை தவறான கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு போனால் அந்த சித்தனா குழப்பம் கபாபின் கல்வி சதுக்குள்ளி மாவாசமே பொய்யாகுவதற்கு ஒரு மனிதனுக்கு போதமாக இருக்கும் கேட்கறதெல்லாம் பேசுகிறது கேட்கறதெல்லாம் பேசுகிறது கேட்கறதெல்லாம் பார்க்கிறது அதை அதில் மனிதர்கள் பகிர்ந்து கொள்ள அப்பொழுதுதான் ஒரு சமூகம் உருவாகும் அல்லாத சொல்கிறார் மூவிஞ்சன் வெற்றி பெற்று விட்டார்கள் எதுல கொள்கையில உள்ள விஷயங்களில் அவர்கள் தன்னை பாதுகாத்துக் கொண்டு வல்ல வீரம் தன்னுடைய ஜக்கா தன்னுடைய கடமைகள் தன்னுடைய பணத்தில் உள்ள விஷயங்களை பேணலாக நிறைவேற்றுகிறார்கள் பாதுகாத்துக் கொண்டு தன்னுடைய ஹலாலான மனைவியுடைய வழியில் அது அந்த காரியத்தில் ஈடுபடுகிறார்கள் அவர்கள் தான் அல்லா தலா பொருந்திக்கொண்டவர்கள் அவர்கள் அல்லாவுடைய ரகமத்தை அருளை பெற்றவர்கள் அவர்கள் தான் என்பதாக உலக நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்களே அல்லாவுக்காக உலகத்தில் எங்க பார்த்தாலும் பயங்கரமான சோதனை இருக்குது நாங்கள் பால் ஊத்த சொல்லப்பட்டிருக்கிறேன் ஊத்துறோம் நான் கொஞ்சம் தண்ணியை ஊற்றுறேன் என்று நினைத்துக் கொண்டு ஊட்டாமத்து சிறுபான்மை நாட்டில் வாழ்ே ஏற்றபடி வாழ்ந்துட்டு போகலாம் என்பது அல்ல ஏந்த வாழ்க்கையுடன் ரியாக்ஷன் அது உலகத்தில் எங்கு சரி ஏற்படுத்தும் என்ற அந்த பய அச்சத்துடன் நாங்கள் ஒரு முஸ்லீம் கும்பி எங்களுக்கு வத்தியில் ஒற்றுமை எங்களுக்கு வத்தியில வழிபாடு எங்களுக்கு மத்தியில ஈமான் எங்களுக்கு மத்தியில் நல்லாகலா எங்களுடைய முன்மாதிரியான சமூகம் நாம் வழிபட்டு நடக்கும் தன்மை ஒவ்வொருவரும் அந்தந்த நிர்வாகம் மத்ததரசாவுக்கு நிர்வாகம் இருக்குது அதுக்கு நாட்டில் உள்ள அந்த கிளைகள் அவர்களுக்கு வழிபட்டு நடக்க வேண்டும் மதரசா மதரசாவுக்கு ஊர் ஊருக்கு ஒரு ஊர்ல வாழும் பொழுது அதில் எந்த பெரிய ஆய்வு இருந்தாலும் அந்த ஊரில் எடுக்கப்படும் முடிவும் அந்த முடிவுக்கு வழிபட்டு நடக்க வேண்டும் அப்பொழுது ஊர் சீராக இருக்கும் நாடு சீராக இருக்கும் முஸ்லிம்கள் சீராக இருப்பார்கள் நாணயத்திலும் பல பகுதிகளில் எலெக்ஷன் நடக்க இருக்குது வாக்களிப்பது முஸ்லிம்களுக்கும் இருக்குது இந்த நாட்டில் வயது வந்த ஆண் பெண் எல்லாத்துக்கும் இருக்குது என்பதை ஒரு வாக்களிக்கிறது இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் வாக்களிப்பது என்பதை ஒரு சாட்சி சொல்றது ஒரு சிபாரிசு செய்யறது கனிவானவர்களே ஒவ்வொருவருக்கும் அல்ல ஒவ்வொருவரும் இலக்கை வழிகாட்டு என்று அல்லாக்கிட்டு கேட்டு இந்த உரிமைய ஆண்களும் பெண்களும் இதும் தனக்குள்ள இந்த ரைத்தை பயன்படுத்த வேண்டும் என்று மிக தெளிவாக மா முப்தி முல்லா இந்தியாவில் வாழ்ந்த ஒரு பெரும் மேலை அவர்கள் இந்தியா நாட்டுக்கே இரண்டு லட்சம் பத்து வாக்களை வெளியிட்டிருக்கிறார்கள் அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் இந்த போட் அதுவும் சிறுபான்மை மைனாரிட்டி கண்ட்ரிஸ்ல வாழக்கூடியவர்களாக இருந்தாலும் மெஜாரிட்டி கண்ட்ரிஸ்ல வாழக்கூடிய இருந்தாலும் இந்த போட்டுரிமை என்பது அதை அந்த நாட்டுக்கு ஒரு பிரச்சனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் உரிமை ஒவ்வொருவரும் நிதானத்தை கடைபிடிச்சு முஸ்லீம்கள் குறிப்பாக நாளை சில சில எந்த ஒரு தவறான காரியங்களில் ஈடுபடாமல் உரிமையை நீங்கள் பயன்படுத்திவிட்டு உங்களோட வீடுகள் திரும்பி அமைதியை நிலைநாட்டுமாறு ஆனால் நான் சொன்ன இந்த அடிப்படைகள் தான் எங்களுடைய வெற்றிக்கு எங்களுடைய பாதுகாப்புக்கு எங்களோட கண்ணியத்துக்கு காரணமாக அமையும் அதெல்லாம் ஈமான் நல்லவன்கள் பெரும் பாவத்திலிருந்து சௌவா அல்லாவுக்கு வழிபட்டு நடக்க வேண்டும் வல்ல அல்லா என்னையும் உங்களையும் உண்மையான முஸ்லிம்களாக உண்மையான ஊமியாக வாழ செய்வாராக எங்களை மன்னிப்பாயாக எங்களோட தவறுகளை மன்னிப்பாயாக எங்கள குறைபுற்றங்களை மன்னிப்பாயாக இந்த நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் நிம்மதியா ஐக்கியத்துடன் வாழ திருவை செய்வாயாக எல்லா நிலைமையிலும் எனக்கு உதவி செய்வாயாக மறைமுகமான உதவி செய்வாயாக மசிதிகள் மதரசாக்கள் தொழில்கள் வீடுகளுக்கு பாதுகாப்பு தருவாயாக எல்லா பொருத்தமாக விரும்பக்கூடியவர்களை நீ என்றும் நிலையாக சிறப்பாக வைப்பாயாக நீ பாதுகாப்பாயாக கயிறை தருவாயாக எல்லா மறைமுகமான உதவியை செய்வாயா கையெழு இருக்கிறோம் யாரு உலக நாடுகளில் எங்கெல்லா முஸ்லிம்களுக்கு சோதனை எடுக்கிறதோ அனைவர்களையும் ஈமானின் பக்கமும் நல்லவன் பக்கமும் திருப்பி வருவாயாக